புராண வரலாறு நல்லாராவென நம்பினை நாசமே நல்லாரை நாடொரும் வளங்கொள்வார் வினயாயினம் ஆயுமே என திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் திருத்தலம் புராண பெருமைகள் மிக்கது கலியுகத்திலும் காண கிடைக்கும் திருநல்லாற்று புராணம் என்ற சிறிய தல புராணம் ஒன்பது சருக்கங்களையும் பாடல்களையும் கொண்டமைந்து திருநல்லாற்றின் புராணப் பெருமையை பறைசாற்றி வருகிறது புராண காலத்தில் படைப்பு தொழிலால் செருக்கடைந்த படைப்பு கடவுள் பிரம்மன் சிவனால் தண்டிக்கப்பட்டு சிருஷ்டி தொழிலையே மறந்து போனார் எம்பெருமானை பூஜிப்பதற்காக பிரம்மன் வந்த இடமே திருநல்லாறு என்று இன்று வழங்கப்படும் தர்பாரண்யம் என்ற இடமாகும் தர்பைகளால் ஆன கூச்சம் வைத்து பூஜை செய்த பிரம்மனுக்கு சுயம்பு மூர்த்தியாக தோன்றி அருள் தந்து சிருஷ்டிகர்த்தாவாக மீண்டும் நியமித்தார் சிவபெருமான் பிரம்மனோடு சரஸ்வதி ஹம்சம் இவர்களும் சேர்ந்து பூஜை செய்து நல்லருள் பெற்றனர் அதனாலேயே பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் ஹம்ச தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் இன்றும் விளங்குகின்றன திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதி மகாமண்டபத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறார் நந்திகேஸ்வரர் நந்தியும் பலிபீடமும் சற்று விலகி காட்சியளிக்கின்றன இது எதனால் இதற்கான காரணம் புராணத்தில் உள்ளது கோயில் பசுக்களை மேய்த்து வந்த இடையன் ஒருவன் நாள்தோறும் கரந்த பாலை கோயில் கணக்கரிடம் கொடுத்து வந்தான் மன்னன் ஒரு கோயில் கணக்கை சோதித்தபோது பால் கணக்கில் வராததை கண்டு கணக்கரிடம் கேட்டான் இடையன் பால் தருவதில்லை என கணக்கன் அபாண்டமாய் பழிபோட மன்னன் உண்மையறியாது இடையனை சிறையில் அடைத்துவிட்டான் இப்படி விட்டதே என வருந்தி ஈசனைத் துதித்தான் இடையன் ஈசனும் இடையனது கனவில் தோன்றி நாளை விசாரணையை என் முன் நடத்த அரசனிடம் கேள் எனப் பணித்தார் அடுத்த நாள் ஈசன் முன்பு கணக்கன் அதே பொய்யை அஞ்சாது சொல்ல சினமடைந்த சிவன் தன் சூலாயுதத்தை கணக்கன் மீது ஏவ அவன் தலை சீவப்பட்டது சிவன் விட்ட திரிசூலம் பாய்வதற்கு வழி செய்து கொடுக்கும் விதத்தில் பலிபீடமும் நந்தியும் சற்று விலகி நின்றது என்பது புராணம் திருநள்ளாற்றில் மட்டும்தான் சிவன் தர்பயை ஸ்தல விருட்சமாக கொண்டு தர்பாரண்யேஸ்வரராகியிருக்கிறார் சுயம்பு லிங்க வடிவில் விற்றிருக்கும் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரருக்கு விபூதிப்பட்ட இல்லை மாறாக தர்பாரண்யத்தில் யுகம் யுகமாக பிரம்மன் பூஜித்ததன் அடையாளமாக லிங்கத்தின் முகப்பில் மூன்று கோடுகள் உள்ளன இந்த மூன்று கோடுகள் தர்பயின் அடையாளமாகும் இந்தியாவில் உள்ள சப்தவிட தலங்களில் திருநல்லாரும் ஒன்று சிவபெருமான் சோமாஸ்கந்தர் வடிவத்தில் தியாகராஜர் என்ற பெயரில் திருநள்ளாரில் எழுந்தருளியுள்ளார் திருவாரூர் திருநாகைக்காரோணம் திருக்காராயில் திருக்கோலிலி திருவாய்மூர் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யம் ஆகிய தலங்கள் சிவனருள் சுரக்கும் மற்ற சப்தவிடத்தலங்களாகும் முசுகுந்தன் என்ற சோழ மன்னன் எடுத்த சப்தவிடத்தலங்களுள் திருநல்லாறும் ஒன்று வாளாசுரன் என்னும் அசுரன் ஈந்திரனுடன் போர் புரிந்தான் அப்போது இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியை நாடினான் அவன் உதவியால் அசுரனை கொன்றான் போர் வெற்றியில் கழித்த ஈந்திரனிடம் அவன் வழிபட்டு வந்த மூர்த்தியை தனக்கு பரிசாக கொடுக்கும்படி கேட்டான் முசுகுந்தன் இந்திரனுக்கோ அதில் விருப்பமில்லை மூலமூர்த்தியை போன்று ஆறு வடிவங்கள் செய்வித்து ஒவ்வொன்றாக முசுகுந்த சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தான் இந்திரன் அந்த ஆறு வடிவங்களும் உண்மையானது இல்லை என்று மறுத்தான் முசுகுந்தன் உண்மையான மூர்த்தியையே இந்திரன் காண்பித்தான் இந்திரனிடம் அந்த மூர்த்தியை கேட்க இந்திரனும் முசுகுந்தனுக்கு உண்மையான மூர்த்தியை அளித்தான் அந்த மூலமூர்த்தி திருவாரூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மீதமுள்ள ஆறில் ஒன்றே நல்லாற்று நகவிடங்கர் மரகதலிங்கத்தின் சிறப்பு இச்சன்னதியில் உள்ள மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து பால் பழம் சந்தனம் இவற்றை பிரசாதமாக உண்டு எல்லா பிணிகளும் நீங்கி உடல் வனப்பும் வலிமையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் சப்தவிடங்க ஸ்தலங்களில் மிக பெரிய பச்சை மரகதலிங்கத்தை உடைய ஆலயம் திருநள்ளாறு ஆகும்